சேர்ந்தவர்கள் போர் செய்வது விளக்கப்பட்ட மாதத்தில் தவிர ஏனைய மாதங்களில் உங்களிடம் நாங்கள் வர இயலாது எனவே உங்களிடம் இருந்து பெற்று சென்று எங்களுக்கு பின்னால் உள்ளவர்களையும் அதன் பால் அடைக்கக்கூடிய விஷயங்களை எங்களுக்கு கட்டளையிடுங்கள் என்று கேட்டனர் உங்களுக்கு ஏவுகிறேன் அவை அவன வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை நிச்சயமாக நான் அல்லாஹுவின் தூதராவேன் என்று உறுதியாக நம்புவது தொழுகையை நிலைநாட்டுவது ஜகாத் கொடுத்து வருவது கனிமத் அதாவது போரில் வென்ற எதிரிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்களில் ஐந்தில் ஒரு பகுதியை பொது நன்மைக்காக என்னிடம் ஒப்படைத்து விடுதல் நான்கு காரியங்களை விட்டு உங்களை நான் தடுக்கிறேன் அவைய மதுபானங்கள் வைத்திருந்த சுரை கொடுக்கை வாய்க்குறுகளான சுட்ட மண்குடுவை தார் பூசப்பட்ட பாத்திரம் பேரிச்ச மரத்தின் அடிப்பகுதியை குடைந்து செய்யப்பட்ட பாத்திரம் ஆகியவற்றை பயன்படுத்துவதை உங்களை தடுக்கிறேன் என்று கூறினார்கள் குறிப்பு போதை பொருட்களுக்காக பயன்படுத்தப்பட்ட இப்பாத்திரங்களை பயன்படுத்தலாகாது என்ற தடை பின்னர் நபி நபிசல்லமாக அரேக்சல்லம் அவர்களால் விலக்கிக் கொள்ளப்பட்டது என்பதை கவனத்தில் கொள்க